ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து கலியுக நிஷித்தர்மாஹா என்ற பகுதியை பார்த்து நபரோம் பராசரமகர்ஷி இந்த கலியுகத்தில் செய்யக்கூடாத காரியங்கள் என்று சிலவற்றை காண்பிக்கிறார் அதில் நம் குழந்தைகளுக்கு முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் என்பது ஒரு தடவை நடக்கும்படியாக நாம் கல்யாணத்தை செய்யணும் இரண்டாவது கல்யாணம் என்று பெண் குழந்தைகளுக்கு நாம் செய்யக்கூடாது அப்படின்னு மிகவும் வலியுறுத்தி காண்பிக்கிறார் அந்த விஷயத்திலே நமக்கு மிகவும் பொறுப்பு வேணும் அப்படி இரண்டா நமக்கு தெரியாமல் இரண்டாவது கல்யாணம் மூன்றாவது கல்யாணம் அப்படி போய் செய்துண்டே இருப்போம் என்பதனாலே தான் பராசர மகர்ஷி கல்யாணத்தை ஒரு தடவை தான் செய்யணும் பெண் குழந்தைகளுக்கு என்று இந்த கலியுகத்திலே அதை நிஷித்தமாக காண்பிக்கிறார் நிஷித்தம் என்று சொன்னால் கூடாது அப்படின்னு சொல்றதற்கு நிஷித்தம் என்று பெயர் அதில் நம் குழந்தைகளுக்கு கல்யாணம் செய்கிற பொழுது நல்ல கிரக யோகங்கள் சரியாக இருக்கிற பொழுது அந்த கல்யாணத்தை செய்துடணும் இது விஷயமாக சொல்கிற பொழுது ஸ்திரீனாம் குருபலம் ஸ்ரேஷ்டம் புருஷானாம் ரவேர்பலம் தயோஷந்திரபலம் ஸ்ரேஷ்டமிதி கர்கேன பாஷித்தம் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது நாம் குருபலம் இருக்கா அப்படின்னு நம் குழந்தைகளுக்கு முதல்ல பார்த்து கல்யாணம் ஆரம்பிக்கிறது என்று லோக்கத்தில் இருக்குது குருபலம் அந்த குழந்தைக்கு இருந்ததானால் தானாகவே கல்யாணம் வரும் வர்றபோதோ வயது நம்முடைய நிலை இதையெல்லாம் எதையும் ஆராய்ச்சி செய்யாமல் கல்யாணத்தை ஒரு தடவைதான் கல்யாண வாய்ப்பு வரும் பகவான் நம் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை கொடுப்பது ஒரே ஒரு தடவை தான் அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால வரக்கூடியதான கல்யாண வாய்ப்பை நாம நாம் பயன்படுத்திக்கணும் அதை தவற விடுவதனாலே தான் நமக்கு பல சிக்கல்கள் இன்னல்களில் நாம் மாட்டிக்கிறோம் பெண் குழந்தைகளுக்கு குருபலம் பார்க்கணும் ஆண் குழந்தைகளுக்கு சூரியனுடைய பலம் பார்க்கணும் இரண்டு பெயர்களுக்கும் சந்திரபலம் முக்கியம் என்று காண்பிக்கிறது தர்மசாஸ்திரம் இந்த பெண் குழந்தைகளுக்கு குருபலம் எது வரையிலும் அப்படின்னா ரித்துமதி ஆகும் வரையிலும் தான் பெரியவளாயிட்டாள் அப்படின்னா அப்போ குருபலம் பார்க்க வேண்டியதில்லை இரஜஸ்வலாயா கன்னியாயாக குருசுத்தியும் நச்சித்த ஏத் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது இரஜஸ்வலா என்கிற நிலையை அந்த பெண் அடைஞ்சால் குருபலம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்பவும் நாம் குருபலம் என்று பார்த்தோமானால் அது சிறப்பாக அமையாது அதையும் நாம் மனதில் வைத்து நம் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பார்க்கணும் குலம்தான் மிகவும் முக்கியம் கல்யாணத்திற்கு இது விஷயமாக தர்மசாஸ்திரம் ஒரு பழமொழியே நமக்கு காண்பிக்கிறது தர்மசாஸ்திரத்தில் ஒரு பழமொழி இருக்குது அஸ்வம் பித்ரா பரீட்சேதா மாத்ரா கன்னியாம் பரீட்சயேத்து திருநாத் பூமிம் பரீட்சேத ஆச்சாரேன குலம் ததா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிறது தர்மசாஸ்திரம் அதாவது குதிரை வாங்க பொழுது குதிரையை எப்படி நாம் லக்ஷணம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதனுடைய தகப்பனாரை வச்சுண்டு அந்த குதிரையினுடைய தன்மையை தெரிஞ்சுக்கோ பொன் பொன் பார்க்கிற பொழுது பொண்ணனுடைய தாயாரை வச்சுண்டு பொன் குழந்தையினுடைய குணத்தை தெரிஞ்சுக்கோ திருநாது பூமி பரீட்சம் ஒரு பூமி வாங்க போகிறேன்னா அங்கே முளைச்சிருக்கிற புல்லுகளை பார்த்து அந்த பூமியை தேர்வு பண்ணு அதாவது பச்சை புல்லுகள் நிறையா முளைச்சிருக்கு பச்சை பசேர்னு இருக்குது அந்த பூமி அப்படின்னா அந்த பூமியை வாங்கி வீடு கட்டப்படாது எருக்கம் செடி முளைக்கிறது நெறிஞ்சி முள்ளுன்னு ஒன்று இருக்குது அது வசிப்பதற்கு மிகவும் உயர்ந்த பூமி அப்படின்னு அங்கே முளைச்சிருக்கிறதான செடிகளை பார்த்து பூமியை வாங்கு ஆச்சார குலம் ததா ஒரு குடும்பத்தோடு நாம் சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய ஆச்சாரத்தை பார் ஆச்சாரம்னா சீலம் அவர்களுடைய நடத்தையை பார்த்து சம்பந்தம் வச்சுக்கோ அப்படின்னு தர்மசாஸ்திரம் பழமொழியாக காண்பிக்கிறது மாதுலான் பஜதே புத்திரஹா கன்னியகா பஜதே பித்ருனு ஆண் குழந்தைகள் தாய் மாமனை கொன்றிருப்பான் பெண் குழந்தைகள் பித்ருனு தகப்பனார கொன்றிருப்பாள் பெண் குழந்தை யதாசீலா பவேன் மாதா ததாசீலோ பவேன் நரஹா முக்கியமாக அந்த குழந்தைகளுடைய குணம் எப்படி இருக்குமோ அப்படிதான் தான் அநேகமாக குழந்தைகளுக்கு இருக்கும் இப்படியெல்லாம் கல்யாணத்திற்கு நாம் பார்க்குற பொழுது இதெல்லாம் அடிப்படையாக நாம தெரிஞ்சுக்கணும் பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு அவ ரெண்டு பேருடைய ஒற்றுமை தானே முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம் அது அந்த இடத்துல நமக்கு கண்ணை மறைச்சிடும் ஏன்னா அவர்களால் எப்படி தீர்மானிக்க முடியும் அது இளம் அவர்களுக்கு அனுபவம் கிடையாது அவர்களுக்கு உள்ள அவர்களுக்கு உள்ள அனுபவம் என்பது அழகு ஒன்று தான் அழகாக இருக்காளா பையன் சரின்னு சொல்லிடுவான் பையன் அழகாக இருக்கானா பொண்ணு சரின்னு சொல்லிடுவாலே தவிர இவனால் காப்பாற்ற முடியுமா இவன் நம்மை வச்சுண்டு இந்த பொன் குழந்தையை வச்சுண்டு இவன் நடத்த சரியாக இருப்பானா இவனுடைய தர்மங்கள் எல்லாம் பண்ணுவானா பெரியோர்கள் சொல் பேச்சு கேட்பானா அப்படிங்கிறதெல்லாம் அந்த வயதில் பொன் தெரியாது இதெல்லாம் வாழ்ந்து பார்த்து அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் ஆகையினாலே தான் தாயார் தகப்பனார்களுக்கு கல்யாண விஷயத்திலே பொறுப்பை வச்சிருக்கு தர்மசாஸ்திரம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனுபவம் தெரியும் வாழ்க்கைங்கிறது என்னென்ன இன்னல்களெல்லாம் வரும் அதை எப்படியெல்லாம் சமாளிக்கணும் என்பது தயார் தகப்பனார்களுக்கு தான் தெரியும் என்பதனாலே தான் அவர்களுக்கு பொறுப்பு சொல்லப்பட்டிருக்கு பொன் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும் இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் ரொம்ப பார்த்து செய்யணும் விளையாட்டில்லை இந்த விஷயம் நாங்கள் ஒரு தடவை தான் செய்து வைக்க முடியும் அதில் தவறுகள் நடந்ததானால் யாரால் சரி பண்ண முடியும் நாங்கள் செய்து வைப்பதும் சரியில்லாமல் போகும் உனக்கும் வாழ்க்கை வீணாக போயிடும் இந்த விஷயத்தில் நாங்கள் பார்த்து செய்து வைக்கிறோம் நீ பொறுமையாக இருன்னு பொன் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி செய்ய வேண்டிய பொறுப்பு தாயார் தகப்பனார்களுக்கு இருக்கு அதே போல ஆண் குழந்தைகளுக்கும் கல்யாணம் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு நாம் இதை சொல்லிகிட்டே இருக்கணும் சின்ன வயதிலிருந்தே இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும் நான் தீர்மானிச்சுக்கிறேன் என்னுடைய கல்யாணத்தை என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிச்சுக்கிறேன் என்று போனால் அவர்களால் என்ன தீர்மானிக்க முடியும் அவர்களால் தீர்மானிக்க முடியாது தாயார் தகப்பனார்கள் பார்த்து செய்து வைக்கக்கூடிய திருமணம்தான் சரியாக வரும் இதையெல்லாம் நாம் அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி சில விஷயங்களை ஆட்சேபிக்காமல் தாயார் தகப்பனார்கள் சொல்வதை அப்படியே செய்பவனாக நம் குழந்தைகளை நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு அனைத்து விஷயங்களும் குழந்தைகளே தீர்மானிக்கணும் என்பது கூடாது முக்கியமாக இந்த கல்யாணத்தில் அவைகளெல்லாம் நமக்கு ஒரு புரிதல் இருக்காது என்பதனாலே தான் இந்த கலியிலே இரண்டாவது கல்யாணம் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு எப்போது இரண்டாவதாக நம் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறோமோ அப்போ நிச்சயமாக அதுவும் நிரந்தரம் இல்லை நித்தியகண்டம் பூர்ணாயுஷன்தான் போகும் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்